வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனே குற்றங்களில் எல்லாம் பெரிய குற்றம் வீண் பேச்சுதான் ஆம் பிறரிடம் வாதாடாதே குற்றங்களில் எல்லாம் பெரிய குற்றம் வீண் பேச்சுதான் என்கிறார் ஆல்பரை நோபல் நன்றி வணக்கம்